வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி ஒராவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் சென்னையின் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு வேலூரில் தண்ணீர் கொண்டு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி தினமும் பத்து மில்லியன் லிட்டர் தண்ணீர் ரயில் மூலமாக சென்னைக்கு கொண்டுவரப்படும் கடன் பிரச்சினையை சட்ட ரீதியாக சந்திப்போம் நேர்மையாக நடப்பவர்களுக்கு தான் அதிக சோதனை வரும் என தேமுதிக பொருளாளரும் விஜயகாந்த் அவர்களின் மனைவியுமான பிரேமலதா தெரிவித்துள்ளார் சென்னையை ஆவடி அருகே இருபத்தி கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள படகு குழாமை முதல்வர் பழனிசாமி காணொலிகாட்சி மூலம் திறந்து வைத்தார் இரவு முழுவதும் வணிக நிறுவனங்களை திறந்து வைக்க விரும்புபவர்கள் தங்களது நிறுவனங்கள் அல்லது கடைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தினால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தண்ணீர் எடுத்து செல்ல முறையான அனுமதி வழங்காவிட்டால் சுமார் இருபதாயிரம் லாரிகள் ஓடாது என லாரி உரிமையாளர்கள் தமிழக அரசை எச்சரித்துள்ளனர் ஊட்டி அருகே உள்ள தேவர் பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் நீரோடையை மறித்து அனுமதியின்றி அத்துமீறி இரு மலைகளுக்கு இடையே கட்டப்பட்டு வரும் மனையை இடிக்க மாவட்ட நிர்வாகம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை ஆன்லைனில் வெளியிட தமிழக அரசுக்கு ஒரு மாதம் அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் தமிழகத்தின் வறட்சியை சமாளிக்க ஆயிரம் கோடி நிதி தேவை என துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்தார் குமரி மாவட்டம் த்தில் காற்று பலமாக வீசி காற்றாலைகளில் மின் உற்பத்தி இந்திய செய்திகள் தெலங்கானாவில் முப்பத்தி எட்டு லட்சம் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கட்டப்பட்ட காலேஸ்வரம் அணை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது எண்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கோதாவரி ஆற்றின் குறுக்கே 35 ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு காலேஸ்வரம் அணை கட்டப்பட்டுள்ளது பதினாறு புள்ளி மூன்று ஏழு டி கொள்ளளவு கொண்ட காலேஸ்வரம் அணையை முதல்வர் சந்திரசேகர் ராவ் இரண்டு ஆண்டுகளில் கட்டி முடித்துள்ளார் மகாராஷ்டிராவில் வாழ்பவர்கள் கல்வி கற்பவர்கள் மராத்தி மொழியை பின்பற்றுவது அவசியம் எனவே சிபிஎஸ்இ மற்றும் பன்னாட்டு பாடத்திட்டப் பள்ளிகள் என அனைத்துமே கட்டாயம் மாணவர்களுக்கு மராட்டி மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் எச்சரித்துள்ளார் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் இரண்டாவது முறையாக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர் இந்த ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட் ஜூலை ஐந்தாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வேப்ப போன்ற பசுமையை காக்கும் என உத்தரவிட்டுள்ளது கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகள் கேட்க அனுமதி வழங்காததை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மகாராஷ்டிராவில் கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் பனிரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பீகாரில் மூளை காய்ச்சலுக்கு குழந்தைகள் பலியான விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அயல்நட்டுச் செய்திகள் ஈராக் நாட்டின் பாக்தாத் நகரில் உள்ள இமாம் மஹதி மசூதியில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பத்து பேர் பலியானார்கள் உலக புகழ்பெற்ற ஏல நிறுவனமான கிறிஸ்டி இந்திய அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய ஆபரணங்கள் மற்றும் பொருட்களை ஏலம் விட்டது இவை ஏழுநூற்றி கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இமயமலையிலிருந்து பனிக்கட்டி உருகுவது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டை போல இரண்டு மடங்கு ஆகியுள்ளதாக அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிக்கிறது புவியின் வெப்பம் அதிகரித்து வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் அந்த பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதனால் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் நியூசிலாந்தில் தானியங்கி துப்பாக்கிகளை வாங்கியுள்ள பொதுமக்களிடமிருந்து அந்த துப்பாக்கிகளை விலை கொடுத்து திரும்பப் பெறும் திட்டத்தை அந்நாடு தொடங்கியுள்ளது பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சு நடத்த இந்தியா தயாராக இருப்பதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தியை இந்தியா மறுத்துள்ளது ஆளில்லாத அமெரிக்க உளவு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது கண்டனத்துக்குரியது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் ஈரானின் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க உளவு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கிடையே பதட்டம் உருவாகியுள்ளது வணிகச் செய்திகள் தொடர்ந்து வரத்து குறைவாக உள்ளதால் இடுக்கியில் வரலாறு காணாத அளவுக்கு ஏலக்காயின் விலை உயர்ந்துள்ளது அங்கு ஏலக்காய் கிலோ ஐந்தாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது பல சரக்கு கடைகள் உணவகங்கள் திறப்பதற்கு தற்போதுள்ள விதிமுறைகளை தளர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தென்கொரிய நிறுவனமான கியா மோட்டார்ஸ் தனது சொகுசு வகை தயாரிப்பான செல்டோஸ் காரை இந்திய சந்தைகளில் அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு விரைவில் புதிய தொழில் கொள்கையை வெளியிடும் என்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒருங்கிணைந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் தொன்னூத்தி இரண்டாவது மாநில சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி திருச்சியில் உள்ள அண்ணா ஸ்டேடியத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது வில்வித்தைக்கான உலக இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான இந்திய அணியை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழுவில் சுதந்திர உறுப்பினராக துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவை உலக வில்வித்தை சங்கம் நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் போட்டி நீக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவாகும் இந்தியாவில் எந்தவிதமான சர்வதேச போட்டிகளும் நடத்த தடை விதித்திருந்த நிலையில் மத்திய அரசின் உறுதிமொழியை தொடர்ந்து அந்த தடை உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது திரைச்செய்திகள் ஆறாம் திணை பிலிம் சார்பில் கே சாந்தி தயாரிக்கும் படம் ஆஞ்சலினா சரண் சஞ்சய் என்ற புதுமுகம் அறிமுகமாகிறார் கோலிசோடா இரண்டாம் பாகத்தில் நடித்த கிரிசா குரூப் நாயகியாக நடிக்கிறார் இவர்கள் தவிர சூரி தேவதர்ஷினி ஆகியோரும் நடிக்கிறார்கள் இமான் இசையமைக்கிறார் ஏ ஆர் சூர்யா ஒளிப்பதிவு செய்கிறார் ஜோதிகா நடித்துள்ள ராட்சசி படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளார் பிருந்தா சிவகுமார் இவர் சூர்யா மற்றும் கார்த்தியின் சகோதரி சிவகார்த்திகேயன் நடிப்பில் தயாராகி வரும் புதிய படத்தை கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தை இயக்கிய பாண்டியராஜ் இயக்குகிறார் இந்த படத்துக்கு எங்க வீட்டு பிள்ளை என பெயர் வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்